வணக்கம் நட்டினியின் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலை தமிழக அரசு உச்ச புதிதாக இரண்டு மனுக்களை தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதித்த தேசிய தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி ஒரு மனுவும் தமிழக அரசின் மனுவை விசாரிக்க தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் இல்லை என்று மற்றொரு மனுவும் தாக்கல் செய்யப்படுகிறது தமிழகத்தில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனிடையே பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடையை நீக்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பிளாஸ்டிக் சங்கம் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக நாநூற்றி அலுவலர்களுக்கு கணினிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு தேர்வு முடிவுகள் தேர்ச்சியானவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அதில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற எழுபத்தி ஐந்து நாட்களில் அவருக்கான உணவு செலவு மட்டும் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் ஆனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை காலத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்திய செய்திகள் இந்திய எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்துவது உள்ளிட்ட இராணுவ பயன்பாட்டுக்கான அதிநவீன ஜிசாட் ஏழு ஏ செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி எஃப் பதினோரு ராக்கெட் இன்று மாலை ஏவப்பட உள்ளது இதற்கான நேற்று தொடங்கியது ஆந்திர மாநிலம் காக்கினாடா மற்றும் ஏனாமுக்கு இடையே நேற்று பெய்தி புயல் கரையை கடந்தது எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவிற்காக ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த என்று மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைத்த பிறகு விரைவில் ஜம்மு காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்களை பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தில் ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு விவசாய கடன் ரத்து செய்துள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகம் மட்டுமின்றி தெலுங்கானாவிலும் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நேற்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை முன்னிட்டு திருப்பதியில் இரண்டு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆபிரிக்க நாடு ஒன்றிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சேமிப்பு கொள்கனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று டன் யானை தந்தங்களை கம்போடிய அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் கூகுள் நிறுவனம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நியூயார்க் நகரில் முதலீடு செய்யப் போவதாக அறிவித்துள்ளது டொனால்டு டிரம்ப் கூறியதால் ஆபாசப்பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அவரின் முன்னாள் வழக்கறிஞர் மைக்கேல் கோஹேனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மந்திரி ஷெரியார் ஆப்ரிதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் தீவிரவாதி ஹாபி சயீதிற்கு ஆதரவாக பேசியிருப்பது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிரியா நாட்டில் ஐ எஸ் போராளிகள் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படையினர் மீது தாக்குதல் நடத்த தளமாக பயன்படுத்தி வந்த ஒரு பள்ளிவாசலை கூட்டணிப்படை தகர்த்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது குறித்து பிரிட்டிஷ் மக்களின் அறிய மேலும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர் கூறிய கருத்துக்கு பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மே கண்டனம் தெரிவித்துள்ளார் தினமுறுோசனை பொது அறிவுறுத்து அறிவு அஞ்சல் தலை சமையல் சமையல் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செல்வெடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாங்கள் இணைகிறீர்கள் வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான மாதங்களில் தமிழகத்தில் மட்டும் ஏழுநூத்தி கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடந்துள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு சர்வர்களில் பதிவாகியுள்ள இந்தியர்களின் கார்டு எண் பரிவர்த்தனை விவரங்களை அழித்து விடுவதாக ரிசர்வ் வங்கியிடம் மாஸ்டர் கார்டு உறுதியளித்துள்ளது ரிசர்வ் வங்கியிடம் உள்ள உபரி நிதியை மத்திய அரசுக்கு மாற்றும் நடவடிக்கை எடுத்தால் ரிசர்வ் வங்கியின் தர மதிப்பீடு சரியும் என்று ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மொபைல் சேவைக்கான தொழில்நுட்பம் தயாராக இருக்கும் என இந்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெர்த் நகரில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பஞ்சாப் தமிழகம் இடையிலான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது வங்காள எதிரான முதலாவது டி கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான எஞ்சியுள்ள கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து பிரித்திவிஷா காயம் காரணமாக விலகியுள்ளார் அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் மற்றும் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் திரைச் பாகுபலி கதாநாயகன் பிரபாஸ் நடித்து வரும் சாகு திரைப்படம் அடுத்த வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளிவரும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு இயக்குனர் வேணு உடுகாவை வைத்து புதிய படம் ஒன்றை எடுக்கிறார் இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் பிரேமம் புகழ் சாய் பல்லவி ராணா போலீஸ் அதிகாரியாக நடிக்க சாய் பல்லவி நக்சலைட்டாக இப்படத்தில் நடிக்கிறார் சமீபத்தில் நடந்த விருது வழங்கும் விழா ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குநர் முருகதாஸ் ரஜினியின் அடுத்த படத்தை தான் இயக்குவதாகவும் அந்த படம் சர்க்கார் படம் மாதிரி அரசியல் சம்பந்த இருக்காது என்றும் சூப்பர் ஸ்டார் படத்தில் இடம்பெறும் அம்சங்கள் அனைத்தும் இதிலும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்